ஹ் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் சரியானவரா பலவீனரா என்பதில் அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும்